வணக்கம் பிப்ரவரி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றனையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் பிப்ரவரி இருபதாம் தேதி அன்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று அந்நிய நேரடி முதலீடுகளை அதிக அளவில் ஈர்ப்பதில் இந்திய அளவில் தமிழகம் மூன்றாவது இடத்தை பெற்றுள்ளது இரண்டு நூற்றி ஆறாவது இந்திய அறிவியல் மாநாடு ஜலந்தர் நகரில் நடைபெற்றது மூன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை ரசகுல்லா திருவிழா கொல்கத்தாவில் நடைபெற்றது 4. மனித உரிமை மீறல் பற்றி புகார் அளிப்பதற்காக தேசிய மனித உரிமை கமிஷன் அறிவித்துள்ள இலவச அழைப்பு எண் ஒன்று இனி இன்றைய நற்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று டிசம்பர் இருபத்தி ஆறு அன்று அவங்காடு என்ற பெயரிடப்பட்டுள்ள அணு ஆயுத ஏவுகணையை வெற்றிகரமாக சோதித்துள்ள நாடு எது இரண்டு தனது நாட்டு மக்கள் இந்தியாவில் மாதம் செலவிடும் தொகையை அதிகபட்சம் ரூபாய் ஒரு லட்சமாக வரையறுத்துள்ள நாடு எது மூன்று ரிசர்வ் வங்கியிடம் கூடுதலாக உள்ள இருப்பு நிதி குறித்து ஆய்வு செய்ய அமைக்க நிபுணர் குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் மீண்டும் சந்திப்போம் நன்றி